நன்றினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் சம்பவங்களை பற்றி வந்துள்ளேன் இன்று கார்னகி வாழ்வில் பற்றி உங்களுடன் பகிர அதாவது உழைப்பால் உயர்ந்த கார்னகி இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் செய்யக்கூடிய செயல் ஒவ்வொன்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் விரைவில் வாழ்வில் முன்னுக்கு வர முடியும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியவர் தான் ஆண்ட்ரூ கார்னிகே ஸ்காட்லாந்து நாட்டில் ஏழை நெசவாளியின் மகனாக பிறந்தவர் தந்தையின் நெசவு தொழிலில் சரிவரை இயங்காததனால் வறுமை அவரை வாட்டத் தொடங்கியது கூலி வேலை செய்தாலன்றி வயிற்று பசியினே போக்க முடியாது என்ற நிலையில் கூலி வேலை செய்ய பொருட்டு அமெரிக்காவிற்கு சென்றார் பீட்ஸ்பர்க் என்னும் நகரில் உள்ள தந்தி அலுவலகத்தில் தந்தி சேவகன் வேலை கிடைத்தது வேலையில் சேர்வதற்கு முதல் நாளே அந்நகரில் உள்ள தெருக்கள் எத்தனை கம்பெனிகள் உள்ளன கம்பெனியின் பெயர்கள் என்னென்ன என்பதையெல்லாம் ஒரு பேப்பரில் சிறு குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டார் மறுநாள் முதல் தந்திகள் கொடுத்து வரத் தொடங்கினார் பதினான்கே வயதான கார்னகி சைக்கிள் ஒன்றினை எடுத்துக்கொண்டு தான் கொடுத்து வைத்திருந்த பேப்பரின் உதவியுடன் வேக வேகமாக கொடுத்துவிட்டு மற்றவர்கள் வருவதற்கு முன்னே வந்துவிட்டார் இவ்விதம் ஒரு நாள் மட்டுமல்லும் நடந்தது ஆண்டு முடிவில் பணியாற்றி வந்த தந்தி சேவகர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை வழங்கின தந்தி அலுவலகம் வரிசையாக நின்று சேவகர்கள் ஊக்கத்தொகையினை வாங்க கொண்டு சென்றனர் கார்னகி வரிசையில் வந்தபோது தள்ளி நிற்கும்படி மேனேஜர் சொல்லிவிட்டார் நாம் என்ன தப்பு செய்தோம் நம்முடன் வேலை பார்த்தவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை நமக்கு மட்டும் இல்லை இதற்கு மற்றவர்களை விட நாம் தானே முன்கூட்டியே வேலைதனை முடித்து வந்தோம் நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்றும் புலம்பிக் மனவேதனையுடன் நின்றிருந்தார் கார்னகி அனைத்து தந்தை சேவகர்களுக்கும் சென்ற பின் மேனேஜர் அழைத்தார் மனவாட்டத்துடன் காணப்பட்ட கார்னகியிடம் கார்னகி நன்கு உழைத்த நமக்கு ஊக்கத்தொகையை கொடுக்காமல் தள்ளி நிற்க வைத்து விட்டாரே மேனேஜர் என்று தானே கவலைப்படுகிறாய் அந்த கவலை உனக்கு வேண்டாம் உனக்கும் ஊக்கத்தொகை உண்டு பிறகு ஏன் உன்னை ஒதுங்கி நிற்க சொன்னேன் என்றால் பத்து பேர் செய்யக்கூடிய வேலையினை நீ ஒருவனை செய்துவிடும் திறன் கொண்டுள்ளாய் உன்னுடைய மதிநுட்பமும் முன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் நடந்து கொள்வதில் நியாயமானவன் இப்படி பல வழிகளில் சிறந்து விளங்கும் உனக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும் குறைந்த ஊக்கத் தொகையினை அளிக்க எங்கள் மனம் கேட்கவில்லை உழைப்புக்கு தகுந்த ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும் மற்றவர்களை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமான நிர்ணயித்தோம் அத்தொகை மற்ற ஊழியர்களுக்கு முன்பு வழங்கினால் அவர்களுடைய மனம் பாதித்து விடக்கூடும் என நீண்டதோர் பிரசங்கம் செய்து ஊக்கத்தொகை வழங்கினார் கார்மகி தொழில் மீது கொண்ட அக்கறை இவரது திறமை மற்ற கம்பெனிக்காரர்களுக்கு தெரிய வரவே நான் நீ என போட்டி சம்பளத்தொகையினை அதிகரித்துக் கொடுத்து கர்நிகையை தங்களது கம்பெனியில் சேர்த்து கொள்ள முன்வந்தனர் பென்சில்வேனியா நாட்டிலுள்ள ரயில்வே துறையில் பணியாற்ற அழைப்பு வந்தது அதனை ஏற்று சென்றவர் நாளடைவில் ரயில்வே டிவிஷன் சூப்ரிடென்ட் ஆனார் கூடுதலாக கிடைத்த சம்பள பணத்தினை சிக்கனமாக செலவு செய்து சேர்த்து வைத்த தொகையினை கொண்டு ஒரு இரும்பு தொழிற்சாலை ஆரம்பித்தார் கடுமையான உழைப்பின் பேரில் விரைவில் பெரிய கோடீஸ்வரரானார் தொழிற்சாலையில் கிடைத்த லாபத்தின் ஒரு பகுதியினை ஏழை தானம் கொடுத்ததோடு ஏழை எளியோருக்கு வேலைவாய்ப்பும் அளித்தார் அனைவரும் படித்திட வேண்டும் என்று கல்வி அமைத்திடவும் நூலக கட்டிடங்கள் கட்டிடவும் முழுக்க முழுக்க தம் பணத்தையே செலவு செய்தார் அரசு மட்டும் நம்பிக்கொண்டிருப்போர் கார்ணங்கி போன்று சுய வேலை ஏற்படுத்தி முன்னேற முயற்சிக்கலாமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி